பாடம் ஐம்பது அல்லாஹுவை என்னை பயந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாகவும் இறைவனின் பிடி மிக கடுமையானதாகும் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பனிரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறும் இவ்வாறே உன் இறைவனின் பிடி இருக்கும் மறுமையின் வேதனையை பயப்படும் நபருக்கு இதில் படிப்பினை உள்ளது அது மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும் அது இறைவன் முன் நிறுத்தப்படும் நாளாகும் சொற்ப நாள் தவணைக்காகவே தவிர அதை நாம் பிற்படுத்தவில்லை நாளில் அவனின் அனுமதியின்றி எவரும் பேச அவர்களில் நல்லவரும் கெட்டவர்களாக இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் வேதனையை தாங்க அவர்கள் பெரும் கூச்சலிட்டு கதறுவார்கள் பதினோராவது அத்தியாயம் நூற்றி முதல் நூற்றி ஆறு வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தன்னை பற்றி உங்களிடம் எச்சரிக்கிறான் அத்தியாயம் முப்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அந்நாளில் ஒருவன் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் மிரண்டு ஓடுவான் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் மற்றவரை கவனிக்க இயலாத நிலை ஏற்படும் அத்தியாயம் முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக கியாமத் நாளின் நிகழ்வுகள் பெரும் விஷயமாகும் நாளில் பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டுவதை மறந்துவிடுவதையும் கர்ப்பிணி பெண் அனைவரும் தன் சுமையை வைத்து விடுவதையும் நீர் பார்ப்பீர் போதையில் உள்ளவர் போல் அவர்களை நீர் காண்பீர் அவர்கள் போதையில் உள்ளவர்கள் அல்ல எனினும் அல்லாஹுவின் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யார் தம் இறைவனின் சமூகத்தை அவருக்கு இரண்டு சொர்க்கங்கள் உண்டு ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களில் சிலர் சிலரிடம் கேள்வி கேட்டுக் கொள்பவர்களாக இருப்பார்கள் எங்களின் குடும்பத்தினர் விஷயத்தில் எங்களுக்கு எங்களை கொடிய வேதனையில் இருந்து காப்பாற்றிக் கொண்டோம் நிச்சயமாக நாங்கள் முன்பு அவனிடம் துவா செய்து கொண்டிருந்தோம் நிச்சயமாக அவன் நன்மை செய்பவன் நிகரில்லா அன்பாளனாவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் இந்த பாடத்தில் பிரபல்யமான அதிக வசனங்கள் உண்டு இதுபோல் நிறைய ஹதீஸ்களும் உண்டு அவற்றில் சிலவற்றை நினைவு கூறுவோம்